பூசலாரண புறா அங்கினார் புறம் எரித்தற்கு ஆலயம் எடுக்க எண்ணே ஒன்றும் அங்கு உதவதாக உணவினால் எடுக்கும் தன்மை நந்தன மனத்தினாலே ஆலயம் திரான் செய்த நின்ற ஓசலார்த்தம் நினைவினை உரைக்கருற்ற உலகினி ஒழுக்கம் என்றும் உயர் பெறும் தொண்டை நாட்டு நலமிகு சிறப்பின் மிக்க நான் மறை விளங்கு மூதோ குலமுதலே ும்ர நில மறையோர் கொள்கை நிலவிய செல்வம் மலகி நிகழ் திருநூற ஊற அருமறை மறவுவாழ் அப்பதே வந்து சிந்தை தரு உணர்வார எல்லாம் தம்பிரான் கடமேத்தாறு வருநே மாறா அன்பு வளர்ந்து வளர்ந்து பொருள் பெறு வேத நீதி தலை உணர பொலி பின்னிக்கூசலார் தின்னண்ட ஊரிவர் வாழ்ந்தவூர் அவருடைய பெயர் பூசலார் என்று அமைந்திருக்க பேர் அந்தினார் புறமில் காலயம் எடுக்க எண்ணி ஒன்றும் உதவாதாக உணர்னால் எடுக்கும் தன்மை நந்தன மனத்தினாலே நல்ல ஆலயம்தான் செய்த நின்ற ஊர் பூசலாரதம் நினைவினை உரைக்கலுற்றம் எல்லாரத்திலையும் அவருடைய வரலாற்றை உரைப்போம்னு சொன்னார் இங்க பூசலாரதம் நினைவினை உரைக்கழுற்றான் இது ஒரு புதுமை எல்லாத்திலையும் வரலாற்றை சொல்ல போறேன்னு சொன்னாரு இங்க மட்டும் அவருடைய நினைவினை உரைக்கெழுப்பேன் அப்படின்னா என்ன பொறுத்தா இப்ப வரலாறு என்று சொன்னா அவங்க வளர்ந்தாரு போனார் என்று சொல்லி பிறகு அவர் வந்து நினைந்தார் என்று சொல்லணும் நீங்க அதெல்லாம் வளர்ந்தாரு சொல்லிவிட்டு இந்த சிந்தனை நம்ம இப்ப வந்து கொத்தனார் மற்றவங்களை எல்லாம் கூப்பிட்டு சிற்பிகளெல்லாம் கூப்பிட்டு செய்ய சொல்லலாம் ஒரு ஆனா பணம் இல்ல ஆனா கோயிலோ கட்டணும் அப்படின்னு சொன்னா நினைவினாலேயே அந்த ஆலயத்தை நிறைவுபடுத்துகிறார் அப்ப அவர் நினைவினை சொல்லலுற்ற அமைப்பை ஒழுக்கம் என்றும் உயர் பெறும் தொண்டை நாட்டு விளங்கும்படியான நாடு தொண்டை நாடு அந்த தொண்டை நாட்டில் மிக்க நான் விளங்கும் தலைத்திருக்கும்படியான குலமுதற் கொள்கை மிரவிய செல்லும் மல்கி நிகழ் திருநின்ற ஊரம் தொண்டி நாட்டில் இருக்கிற ஊர்கள திருநின்றூரு வேதியர்கள் வளரும்படியான ஊராக இருந்தது அருமறை மரபு வாழ அப்பதி வந்து உணர்வான எல்லாம் தம்பிரான் கடல் மேல்சார பருநெறிமாற அன்பு வளர்ந்த வளர்ந்து வாய்வில் பொருள் பெரும் வேத நீதி கலை உணர் பொலியில் மிக்க நல்ல அருமையா வந்தார்கள் அந்த திருநந்த ஊர்ல அருமறை அப்பதி வந்து சிந்தை தரும் உணர்வான எல்லாம் தம்பிரான் கடல் மீட வருமாறா அன்பு வளர்ந்து வளர்ந்து வாங்கி பொருள் வெறு வேத நீதி கலைவனர் பொலியின் மிக்க நல்ல அன்பர் நல்ல இந்த திருக்கோவில் கட்டும்படியான பணிகள் எல்லாம் ரொம்ப செய்யும்படியாக அமைந்திருப்போம் அதாவது சிலருக்கு ஒரு கோவில் அமைப்புன்னு சொன்னா இதற்கு முன் கட்டி அறியாவிட்டாலும் கூட ஒரு கோவில்ல எப்படி அமைய வேண்டும் என்ற ஒரு சிந்தனை இவருக்கு எப்படியா அமைந்திருந்தது நமக்கு எப்படி தெரியும் எதை முன்ன செய்யணும் எதை பெண்ணு செய்யணும்னு ஒரு அமைப்பு இருக்கும் சரிங்களா அதெல்லாம் அவருக்கு எப்படியோ மனதுல உருவாகி இருக்கான் அந்த மாதிரி கோவில் கட்டுவதற்கு அமைப்பெல்லாம் அடுப்பது சிவன் பாலன்பர்க்கு ஆம்பனி செய்தல் என்றே கொடுப்பதையும் தேடி அவர்களை கொடுத்து கங்கை அடுப்பது வேடியர் மகன் துறைவதற்கோர் கோயில் எடுப்பது மனத்துக் கொண்டார் இரு நிதியின்மை என்னார் கையில ஒரே பணம் இல்ல ஆனாலும் எப்படியா கோயில் எடுத்தும் பெருமானுக்கு எங்கே அதனுடைய ஊரிலேயே சரிங்களா என்று ஒரு நினைவு கொண்டாராம் மனத்தினால் கருதி எங்கும் நிதி வரிந்து தேடி என்னைக்கும் ஒரு பொருள் பெருந்து என் செய்கிறேன் என்று எடுக்க நேர்ந்து நிகழ்வு நிதியமெல்லாம் திணைத்துணை முதலா தேடி சிந்தையால் திரட்டி கையில ஒன்றும் காணனில்லை அவரு சுந்தரமண சுவாமி சொன்ன மாதிரி கையில் ஒன்றும் காணவில் காணமில்லை கடல் அடித்தோடு மாதிரி பெருமானி வழிபடுவதல்லது அவருக்கு வேறொரு பொருள் இல்லை ஆனா மனதில் எல்லாம் பொருள் சரி இந்த திருக்கோயில் கட்டணும்னா சேர்த்தால அந்த காலத்துல நீதான் அந்த காலத்துல ஒரு லட்சம் ரூபாய் இருந்தா போதும் என்று சொன்ன இவரு ஒரு லட்சம் ரூபாய் வந்த மாதிரி எல்லாம் இப்ப பலரும் கொண்டாந்து கொடுப்பது போல உடனே அதற்கு வர வைத்துக் கொண்டு நன்றி அவருக்கு சொன்னது போல அதை அடுத்து பெட்டியில கூட்டினது போல இப்ப வேண்டிய தொகை ஒரு லட்சம் வந்துட்டு என்று மனசுல வச்சுக்கிட்டார் அவ்வளவுதான் அப்படியா முதல்ல தேடி கொண்டாராம் தேடி கொண்டு சாதனத்தோடு தச்சர் தம்மையும் மனத்தால் தேடி நாதனு காலையும் தை நலம்பெறும் நுண்ணால் கொண்டே அப்ப தச்சன் கொத்தனாலாம் எல்லிக்கு வர சொல்றான்னா நாள் பார்த்தா நல்ல முழுமையான சுத்தியோகமாறுவது நாடிங்களா நல்ல வளர்ச்சிங்களா நல்ல நாள்ல அருமையான நாள்ல அது மாதிரி படிக்கிறா நல்ல புதன்கிழமை பொன் கிடைச்சாலும் புதம் கிடைக்காது அப்படிப்பட்டிருந்தாலும் அப்ப நாள் பார்த்து இந்த நாள் பார்த்தல் இருந்து தமிழருக்கு ரொம்ப காலமா இருந்தது சரிங்களா இதெல்லாம் ஏதோ ஒரு இனம் வந்து பூத்துதுன்னு ஆரம்பிச்சாங்கல இங்க ஒண்ணு ஒண்ணும் இல்லாத ஆளுன்னு நடத்தம் ஒண்ணும் படிக்காத முண்டைகள்னு நடத்தம் சரிங்களா இருக்கிற தமிழை படிக்க கூடாத படிச்சா அதெல்லாம் ஒருத்தன யாரும் வந்து பூத்துல அதனால தமிழர்களுக்கு இருந்தது காலத்துல தொடங்கினால் நிறைவேறும் என்று அதெல்லாம் இல்ல தொழுகாப்பித்து அப்படி குறிப்பிட்ட நேரத்துல போக முடியலன்னா தனக்கு இன்றிமையாத பொருளை அந்த நேரத்தில் அனுப்பிவிட்டு பிறகு போவாங்க சொல்றமே அது மாதிரி பொண்ணுமாப்பல ஒரே நேரத்துக்கு போக முடியலன்னு சொன்னா சரி இது வந்து கொஞ்சம் நேரம் ஆகுதுன்னா ஆனா சரியா ஆறு டு ஏழரை ஏழே காலத்துக்கு என்ன பண்ண முடியும் பெட்டுச் செட்டி எடுத்து ரெண்டு வீடு தாண்டி வைக்கிறது ரெண்டு வீடு தாண்டி இந்த நிலை தமிழத்தில் கல்தோண்டி மந்தோன்றா காலத்தையே இருந்தது என்று தொலுவாப்பியம் விளக்குறது தொலுகாப்பியம் விளக்குகிறது அதனால் இவங்க என்ன கேட்டீங்கன்னா அது மாதிரி அந்த நல்ல நாள் பார்த்து இவர் அந்த எல்லாம் கொள்ளலாம் மனதில் அமைத்துக்கொண்டு அமுது படிகொண்டாக பிழைத்து இல்லைங்க போட்டு புலியா சாதனத்தோடு தச்சரிக்கல் எல்லாம் அழைத்துக் கொண்டா எல்லாம் அடிநிலையை பாரித்து சரி இன்னைக்கு அசிவாரம் மதம் போதும் ஆரம்பிக்கிறது சொன்னா அன்னைக்கு வந்து வழிபாடுலாம் செய்யணும் செஞ்சு என்னன்னா ஆள்கடல் மற்ற சந்தனம் வச்சிருந்து அந்த கலந்து கொடுக்க முதல்ல சந்தனம் கொடுத்து அந்த இந்தமான பொருள் அந்த பொருள் எல்லாம் இருக்குது எல்லா மனசுலயும் எல்லா மனசுலயே இல்ல சந்தனம் கொடுக்கறது மற்றதுங்கிறது எல்லாமே எல்லாம் செய்து கொண்டா செய்து கொண்டு அந்த ஆசிர்வாரம் தோன்னாங்க தோண அறிமுதல் உவான மாதிரி ஆகிய படைகள் எல்லாம் வரிவரும் தொழில முற்ற மனத்தினால் வகுத்து பாருங்க எப்படி அசிவாரம் போடணும் எங்க வந்து பெருமானுக்கிடம் எங்க அம்மன் கோயிலு எங்க வந்து சந்திகேஸ்வரர் எங்க நவக்கரம் வைக்கிறது இப்படி எல்லாம் என்னென்ன இருக்கு அமைத்துக் கொண்டு எங்க கொடிமரம் எங்க வந்து நந்தியம் பெருமானு வைக்கிறது என்றதெல்லாம் இவ்வளவு மனதில் அமைத்துக் கொண்டு ஒவ்வொன்றாக மனதிலேயே பாவனை பண்ணி செய்திட்டு வர்றேன் செய்திட்டு வர முடி ஒரு சிகரம் தானும் முடத்தில் கொண்டு நெடுஞ்சா நெடுஞ்சினால் கூட கோயில் நிறைவிட நினைவா செய்தார் அப்படியே செய்து நல்ல அருமையான ராஜகோபுரம் அப்படி எழுப்பி திருவண்ணாமலமாக ி அன்னைக்கு அப்புறம் எல்லா கோபுரத்தையும் அருமையா பாக்கலாம் அது வரைக்கும் என்னன்னா கோபுரத்துக்குன்னாலும் அந்த பந்த ரோட இருக்க முடியாததை பார்க்கலாம் உள்ள போனோம்னா ஒரு கட்டத்திலே அருமையா பின்னால மலையை பார்க்கலாம் அருமையாக நேர உள்ள போனமுன்னா பெருமானியும் பெருமாட்டியும் பாக்கலாம் பெரிய மலை ஆனா உருவம் சின்ன அண்ணாமலையாரும் அந்த அம்மாவும்ண்ணாம சின்ன வடிவம் ஆனா அவன் சுற்றுச்சூழல்லாம் மிக பெரிதாக இருக்கு பதினாலு கிலோமீட்டர் அந்த சுற்று மலையாளம் இந்த நம்ம அன்பர் தான் வந்து ஒவ்வொரு நாளும் விடாமல் போறாரு மனோகரம் எவ பௌர்ணமி தோடுமா ஒவ்வொரு நாளும் சையா நாலு மணி பொறுப்பாருன்னா ஆனா அவன் ஆறரைக்குலாம் வந்துடுற ஏன்னா அந்த பயிற்சி அதனால அதனால ஒண்ணு சிரமம் இல்ல அது மாதிரி போயிட்டு நம்ம சாதாரண கோயிலுக்கு போயிட்டு வந்தா எப்படியோ போயிட்டு உள்ள கோயிலுக்கு போயிட்டு ஆறு ஆறையும் போயிட்டா அப்புறம் எல்லாம் அந்த மாதிரி எடுத்துக்கொண்டு ராஜகோபுரம் அதெல்லாம் கூட வேலையாயிட்டது பூவியும் நட்டு மிக்க சுதையுறல் வினையும் செய்து அதுல பாருங்க இங்க இங்க என்னென்ன உருவம் எழுதுனமோ அதெல்லாம் அருமையா எழுதப்பட்டு அது வேற திருப்பமெல்லாம் செய்யப்பட்டு மதிலும் போக்கி நட்டு சுதைல் வினையும் செய்து கூவலும் அமைத்து கிணறு உள்ளே என்ன பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணும்னா தண்ணீர் வெளியில வரக்கூடாது ஒரு கோவிலும் கிணறும் பெட்டி அருமையா அதுக்கு உருளை போட்டு மற்றது பக்கத்துல தண்ணி வச்சு அதுக்கு மாறி வைத்து இதெல்லாம் நீங்க அதெல்லாம் நீங்க சேர்த்துக்கணும் இல்லையா அதெல்லாம் இப்படி கிணறும் பெட்டின்னா நம்ம சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிட்டு மாடு கோயில் சூடு மதிலும் போக்கி மதில் பெரிய அருமையான மதில்ல நல்ல அஞ்சு ஆள் ஆறு ஆள் உயரத்துல நல்ல அருமையான மதில் எடுத்து சுற்று வெளிமதில் எடுத்தாரலாம் இப்படி வெளிமதிலும் எடுத்து ஆமா மாறு மதிலும் போய்க்கு பாவியும் தொட்டு பக்கத்துல குளம் உள்ள இருக்கிற கணத்துல பெருமானுக்கு வந்து அபிஷேகத்துக்குரிய தண்ணி எடுத்துக்கணும் ஆனா வெளியில இருக்கிற குணத்துல குளத்துல வருகின்ற மக்கள் நீராடி வரணுமில்ல மொய்யா தரம் போய்க்கு பொக்கு முகையர் என்ன கையால் குடைந்து கும்பாபிஷேகம் மந்திர விதியினாலே அதுல இருக்கிற அந்த நீரை அந்த பெருமான் அந்த சிலையில ஊத்தும் போது இந்த மந்திரங்களால வலிமை அது மிக்க வந்தது அப்ப வந்தது சொன்னா அதுலதான் அப்புறமே நம்ம பெருமான் வேண்டியதெல்லாம் தருவான் போய் ஒரு தரம் அப்படி கட்டண்தான் திருக்கேதி ஆண்டுகளுக்கு முன்னேற்ற சுத்தமாக இடிச்சுட்டு சுத்தி இருக்கிற கல்லூரி பெரிய ஊராக எல்லாத்தையும் அடிச்சுட்டு அந்த கோயிலை மட்டும் அதிகமா இல்லாம நவகிர நவகிர ஆண்டுகளை போய் எனக்கு யாழ்ப்பாணம் பக்கம் இப்ப என்ன சுற்றுச்சூழல் பூரா உள்ளு செடி எல்லா சிங்கலோடைய படை யார் உள்ள வந்தாலும் யார் யார் வர்றது அப்படின்னு கேக்குற மாதிரி இப்பதான் இப்ப இருக்கிற அந்த அரசியலமைப்புல கைதிச்சுரம்பா இப்ப யாழ்ப்பாணமே போகலாம் யாழும் தடை இல்லை பார்த்தாலும் பாஸ்போர்ட் கேட்டுக்கிட்டே நீ யார் நீ யாருன்னு கேட்டு இருக்கிறது பேச்சு ஒரு இருபது ஆண்டுக்கு முன்னே யாழ்ப்பாணம் போன போது எப்படி இருந்ததோ அப்படி இருக்கு இப்போ நடுவுல வவுனியான்னு ஒரு பகுதி இலங்கையில இந்த ஓரம் வந்து யாழ்ப்பாணம் நடுவுல வகுனியா இப்படி கொழும்பு நம்ம ஏர்போர்ட்லாம் அந்த கொழும்புலதான் இறங்கி இப்படிதான் போகணும் அப்ப அந்த காலத்துல ஒரு நான்கை ஆண்டுக்கு முன்னே ரொம்ப கடினம் மிக கடினம் ஏர்போர்ட்ல இருந்து வவுனியா போறதுக்குள்ள ஒரு இருபது இடத்துல செக்அப் நீங்க எதிர்க்கு வந்தாங்க என்ன செய்தாங்க போட்டோ பாரு பாருங்க இந்த நான்கை ஆண்டுக்கு முன்னால சஷ்டிக்கு சஷ்டியில ஒரு பத்து நாள் பேசணும் சொன்னாங்க பவுனியாவில் சனிதான எப்பவுமே சொல்லாது அந்த வேண்டே வேண்டாம் வந்தேன்னு அழிஞ்சி விடுங்கயா அவங்கயாவுக்கு ஏன் போறீங்க நான் வேணா பண்ணிட்டுவான்னு அந்த அளவுக்கு வந்து இல்ல ஒத்துக்கிட்டேன் போக கூடாதுயான் இருந்தாலும் நான் திருவேற்களம் போய் திருநெடுங்கலம் போய் பெருமானை வாங்கிட்டு போயிட்டு வந்துடுற தாங்க மன்னிக்கணும் சொல்லிட்டு திருநெடுங்கலம் போய் அதுவா இளவர்களையாய் நெடுங்கலம் மேவனி நம்ம அம்பலவான்தான் கூட வந்து அந்த அவரோட வளமா வந்துட்டு வீட்டில் தங்கிறதுல இருந்து அந்த கோயில் போயத்துக்குள்ளே செக்அப் பாட்டி இப்ப அந்த நிலைமையெல்லாம் நீங்கி இப்ப அருமையா போலாம் வரலாம் அந்த மாதிரி ஒரு சூழல் அந்த கோயிலுக்கு திருக்கெழுதி இன்னும் ஒரு பத்து பதினைஞ்சு வர்ற ஆனி மாதத்துக்குள்ள எப்படியாவது நாங்க புதுக்கி கும்பாபிஷேகம் பண்ணிடணும் அப்படின் ஆமா அப்படி எல்லாம் வருமான தமிழர்கள் ஆகிய நாம் எப்படி வாழ்வோம் ஒரு காலத்துல மீண்டும் கப்பலே கூட போலாம் இந்த ஏர்போர்ட் பார்க்க வேண்டியது இல்லை அப்படி எல்லாம் வரும் அப்படிப்பட்ட ஒரு காலம் வந்து கொண்டிருக்கு அது மாதிரி இங்க அந்த அருமையான அந்த கோவிலை கட்டுகின்ற அவர் அவர் தாபரம் சிவனு கேட்ட விதித்த நாள் சாரும் நாளில் இந்த நாளில் குடமுழுக்கு விழா வைத்து அந்த குடமுழுக்கு வைத்தால் கால நாளைக்கு என்ன கிழமை திங்கட்கிழமை சோமார் திங்கட்கிழமை காலையில் ஆறுக்கு ஏழரைக்குள்ள குடமுழுக்கு என்று ஒரு முடிவு பண்ணி வைத்தார் அதே நாளில் அந்த ஊர்ல இருக்கிற அரசன் பல்லவரசன் நல்ல பக்திமான் இவருக்கு தெரிஞ்சாதான் தெரியும் என்றாரே பணிவாசுகர் எனக்கு நான் வைக்கிற அன்பவம் நீ கொடுக்கல நான்தன கண்பின்மை ஆனந்தானும் மறிவோம் என்றாரே பணிவாசுகர் எனக்கு நான் வைக்கிற அன்பவ் நீ கொடுக்கிறார்களோ எனக்கு உனக்கு தாப்பா தெரியும் யாருக்கும் தெரியாதுங்க அது இந்த கோயில் கட்டினது இவருக்கும் பெருமானும் அவன் அருமையான கோயில் கட்டி சரியா இன்னைக்கு சோமவாரம் காலையில ஆருட்டு ஏரடைக்குள்ள குடமுழுக்கு விடான்னு சொல்லி சுத்தம் பண்ணியிருந்தான் அதே நேரத்தில் இவருடைய அந்த மாதிரியான பெருமான் பார்த்தார் அவன் லட்சாது லட்சம் போட்டு வெளியில வெளிப்பணம் போட்டு கட்டிருக்கான் அது அவன் அரசன் கட்டப்பட்டதோ பெரும் கோவில் வெளிப்படையான கோவில் இங்க கட்டண அறியா அது உள்ளத்துக்குள்ளேயே கட்டிருக்காரு ஆனாலும் எதுக்கு முக்கியத்துவம் நீர் அந்த பல்லவ மன்ன பையன் நல்ல ஆள் அன்ப கனவுல தோண்டியப்பா நாளைக்கு என்ன ஆறு ஏழு குடமுழுக்காரு கொஞ்சம் ஒத்திவை ஒரு அன்பருடைய கோயில்ல நாளைக்கு குடமுழுக்கு விடா அதனால அங்கே நான் சொல்லுவேன் ஏ இந்த பெருமானுக்கு இங்கும் இருக்கிற பெருமானுக்கு இங்கும் இருந்து அங்கு இருந்து காட்சி கொடுக்க முடியாத நாமெல்லாம் அவருடைய அன்பு அறியணுங்கிறதுக்காக இந்த வேலை செஞ்சது இப்படிப்பட்ட ஒரு அன்பர் இருக்கிறார் என்று தெரிவித்த காட்சி இதாக அவரு எங்கும் இருப்பவர் ஒரே நேரத்துல எத்தனை இடத்துல கோயிலுக்கு குடமுழுக்காவது அப்ப என்ன ஒவ்வொருத்தரத்துல ஒரு சிவசிவம் பெருமாள் வர்றதா என்ன சார் இன்னைக்கு நெடுங்கலாம் கும்பாபிஷேகம் இதுல கும்பகோணத்துல போகுது இதே தேதியில சென்னையில போவது கட்டம் இது ஒரே நாள்ல குடமுழுக்க விடா பல இடங்கள் இருக்கு அத்தனை போறாரு இங்க ரெண்டே ரெண்டு நேரம் ஒன்னு அகம் ஒன்னு புறம் அவ்வளவுதான் ஆனாலும் அந்த அரசனு கனவிலே சென்று நாளை உன்னுடைய தேதியை ஒத்தி வைத்துக் கொள் என்று சொன்ன மாற்றி வைத்துக் கொள்ளு சொன்னாராம் அந்த அரசனும் யாப்படி கட்டிட்டேன்னு சொல்லாமே